அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து ஏசி மாணுவல் இந்த சிதனை சூல் நிலை முதலாம் உலக போரின் பொழுது முதல் மாரண யுத்தத்தில் தலைமை தாங்கிய பிரெஞ்சு லெப்டினன்ட் ஜெனரல் பெர்னினாட் போக் எனது படையின் நடுப்பகுதி சரணடைகிறார்கள் வளப்பகுதியில் உள்ளவர்கள் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சூழ்நிலை சிறப்பாக உள்ளது நான் தாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு அறிக்கையை அனுப்பினார் மிக கடினமான சூழ்நிலையில் நம்பிக்கையை எதிர்நோக்கிய அவரது மன விருப்பமே இறுதியில் அவரது படை வீரர்களுக்கு வெற்றியை தேடி தந்தது சில சமயங்களில் நாமும் நம்முடைய காரியங்களில் சில நெருக்கங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது தோல்வி மனம்பான்மையுடன் நாம் ஆனாலும் நம்முடைய சூழ்நிலை சிறப்பாக உள்ளது பாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமாக நாம் மாற்றிக் கொள்ளும்போது நிச்சயமாகவே வெற்றி நம் அருகில் காணப்படுகின்றது இதற்கு நமக்கு அடிப்படை தேவை நம்பிக்கை என்கிற ஒரு மூலதனம் நம்பிக்கையுள்ளவன் கண்களில் இருள் கூட விளக்குகளாகி எதிர்காலத்தை வெளிச்சமாக்குகின்றது கூட்டை பறக்கிற பறவைகள் நம்பிக்கையோடு பறக்கின்றன இன்று நாள் முழுவதும் நான் சுகமாக இருப்போம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றன காரணம் அவற்றை சுற்றியுள்ள சூழ்நிலையை அவை தனக்கு சாதகமாக்கிக் கொள்கின்றது சிந்திப்போம் வாழும் சூழலில் பாதகமான சூழ்நிலைகளை நமக்கு சாதகமான சூழ்நிலைகளாக மாற்ற ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் நன்றி